வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி நூற்று ஜூலை இருபத்தி எட்டு ஆடி மாதம் பனிரெண்டாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் தமிழக அரசின் அம்மா குழந்தைகள் நல பரிசு பெட்டக திட்டத்தின் டெண்டருக்கு தடை கோரிய தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பணிநோப்பின் அடிப்படையில் ஆசிரியர்களை நியமித்து தமிழக அரசு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜிபி தெரிவித்துள்ளார் நீலகிரி மாவட்டம் ஊட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகாமை மற்றும் வேளாண் துறை சார்பில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் பணிகளை கலெக்டர் இன்னசென்ட் திவ்யா பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்தியா முழுக்க லாரி உரிமையாளர்கள் நடத்தி வரும் கால வரையறையற்ற லாரிகள் வேலை நிற்பதால் வேளாண் உற்பத்தி பொருட்கள் விற்பனை செய்ய முடியாமல் தேக்கமடைந்துள்ளது இதனால் விவசாயிகளுக்கு பெரும் பொருளாதார நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தற்சாங்கு விவசாய சங்க ஒருங்கிணைப்பாளர் மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர் மழை காரணமாக பொள்ளாச்சி அருகே உள்ள பரம்பிக்குளம் அணை நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு திரங்கியது எத்தனை மணல் குவாரிகள் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுத்துள்ளது இந்திய செய்திகள் ஏழுமலையான் கோயிலில் ஒரே நாளில் ரூபாய் எட்டு கோடி காணிக்கை செலுத்தப்பட்டுள்ளது கோமா மாநிலத்தில் மாட்டு விற்சி தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு பசு பாதுகாவலர்கள் என்று கூறிக்கொண்டு தாக்குதலில் ஈடுபடுபவர்களின் பாஜக எம்எல்ஏ மைக்கேல் லோகோ குற்றம் சாட்டியுள்ளார் உலக பாரம்பரிய பட்டியலில் இருந்து தாஜ்மஹால் நீக்கப்பட்டுவிட்டால் என்ன செய்வீர்கள் என மத்திய அரசு மற்றும் உத்தரப்பிரதேச அரசிடம் உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது இனி விமானத்தைும் சாப்பாட்டுக்கு பிறகு கழிவுப் பொருட்களை சேகரிக்க ஊழியர்கள் எடுத்து வருவார்கள் ரயில்வே வாரிய தலைவர் தெரிவித்தார் நடந்த வெடிகுண்டு தாக்குதலில் ஒருவர் பலியாகியுள்ளார் ஆறு பேர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பஞ்சாப் நேஷனல் வங்கி மோசடி விவகாரத்தில் நிரவ் மோடியுடன் சிக்கிய தலைமறைவு வைர வியாபாரி தனியார் நிறுவனத்துக்கு அளித்து நாட்டை மோடி அரசு ஏமாற்றி விட்டது என்று காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது கடந்த மூன்று நிதியாண்டுகளில் மத்திய அரசின் விளம்பரங்களுக்கு ரூபாய் ஆயிரத்து அறுநூறு கோடி செலவிடப்பட்டுள்ளது ஆசியாவின் நோபல் பரிசு என்று கருதப்படும் ரமோ மகசேசே விருதுக்கு இந்தியர்கள் இரண்டு பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் தொழிலாளர்கள் வருங்கால வைப்பு நிதிக்காக பிடித்தம் செய்யப்படும் தொகையை எந்த திட்டத்தில் முதலீடு செய்யலாம் என தொழிலாளர்களில் முடிவு செய்யும் புதிய திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்த தகவல் வெளியாகியுள்ளது பிரிக்ஸ் நாடுகளுடன் இணைந்து நான்காவது தொழில் புரட்சியை இந்தியா விரும்புகிறது என்று பிரதமர் மோடி தெரிவித்தார் யமுனை நதியை சுத்தப்படுத்தும் திட்டத்தில் அந்த பணியை கண்காணிப்பதற்கான குழு ஒன்றை தேசிய பசுமை தீர்ப்பாயம் அமைத்துள்ளது விஷவாயு தாக்குதல் நடத்தி பதிமூன்று பேரை கொன்று குவித்த வழக்கில் ஜப்பானில் மேலும் ஆறு பேருக்கு ஒரே நாளில் தூக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டுள்ளது லண்டனில் ஐந்து மாடிகளை கொண்ட அடுக்கு மாடி குடியிருப்பில் திடீரென தீப்பிடித்தது அந்த குடியிருப்பில் வசிக்கிற மக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர் பதினைந்து தீயணைப்பு வண்டிகளுடன் சுமார் நூறு வீரர்கள் வந்து நான்கு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் ஐநா சபை இதற்கு முன் இல்லாத வகையில் நிதி பற்றாக்குறை அபாயத்தில் இருப்பதால் நிதி வழங்காத நாடுகள் உரிய நேரத்தில் நிதி வழங்கி தனது பணியை ஐநா தொடர வழிவகை செய்யுமாறு அன்டோனியோ கட்ரீஸ் கூறியுள்ளார் அணு ஆயுத தவிர்ப்பு ஒப்பந்தம் ஒன்றை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வல்லரசு நாடுகளான அமெரிக்கா இங்கிலாந்து ரஷ்யா பிரான்ஸ் சீனா ஆகியவற்றுடன் ஈரான் செய்து கொண்டது எங்களுடன் போருக்கு வந்தால் அமெரிக்காவை முற்றிலும் அழிப்போம் டொனால்டு டிரம்பிற்கு ஈரான் பதிலடி கொடுத்துள்ளது வணிகச் செய்திகள் தனியார் துறையைச் சேர்ந்த கரூர் வைசியா வங்கியின் நிகர லாபம் முதல் காலாண்டில் அறுபத்தி எட்டு புள்ளி தொண்ணூத்தி ஏழு சதவீதம் சரிவடைந்துள்ளது மிளகு வரத்து அதிகரிப்பால் கடந்த ஒரு மாதத்தில் கிலோவுக்கு ரூபாய் விலை சரிந்துள்ளது ஜிஎஸ்டி அமலான பிறகு மருந்துகள் விலை உயர்ந்துள்ளது என்று தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் ஆதித்யா பிர்லா குரு குழுமத்தைச் சேர்ந்த ஹின்டாங்கோ இண்டஸ்ட்ரியஸ் நிறுவனம் அமெரிக்காவில் அலுமினியம் உற்பத்தி செய்யும் நிறுவனமான டி மற்றும் தங்களது வாடிக்கையாளர்கள் தகவல்களை முதலீட்டாளர்கள் மற்றும் வெளிநாட்டு அமைப்புகளிடம் ஒருபோதும் பகிர மாட்டோம் என தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் தேசிய கால்பந்து அணியின் பயிற்சியாளர் ஒப்பந்தம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது விளையாடும் தமிழ் தலைவாஸ் அணி சென்னையில் உள்ள பெண் நிறுவனங்களுக்கு இடையில் கார்பரேட் கபடி போட்டியை ஆகஸ்ட் பதினேழு முதல் பத்தொன்பது வரை நடத்த உள்ளது சர்வதேச டென்னிஸ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்திய வீராங்கனை கர்மால் கவுத் தண்டி தோல்வியடைந்தார் நீண்ட கால திட்டங்களை அமுல்படுத்தும் பொழுது அதனால் சிறந்த பலனை ஈட்ட முடியும் என்பதற்கு அமைய ஆசிய கனிஷ்ட மெய் வல்லுநர் போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற ஒன்பது கனிஷ்ட மெய் வல்லுநர்களுக்கு ஒலிம்பிக் போட்டிகள் வரை அனுசரணை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஆறு சர்வதேச கிரிக்கெட் போட்டி தொடர்களில் விளையாடுவதற்கு இலங்கை அணியின் வீரர் தனுஷ் குணத் இலங்காவிற்கு இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தடை விதித்துள்ளது சர்வதேச வில் சம்மேளனம் வெளியுள்ளது பிடித்துள்ளது உருவாகியிருக்கும் படம் அடங்காதே இதில் இவருக்கு ஜோடியாக சுரபி நடத்தியுள்ளார் கமலஹாசன் இயக்கி நடத்திருக்கும் விஸ்வரூபம் இரண்டு படத்தின் ட்ரெயிலர் சமீபத்தில் வெளியாகி படத்தின் மீதான எதிர்பார்ப்பை எகரச் செய்துள்ள நிலையில் படம் வருகின்ற ஆகஸ்ட் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஹரி இயக்கத்தில் விக்ரம் த்ரிஷா நடித்த சாமி படம் இரண்டாயிரத்தி வெளிவந்து சூப்பர் ஹிட் வெற்றியை பெற்றது சாமி படத்தின் இரண்டாம் பாகத்தை கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களுக்கு பிறகு இயக்கி வருகிறார் ஹரி காளி படத்தை அடுத்து தற்பொழுது திமுரு குடிச்சவன் மற்றும் கொலைக்காரன் என இரண்டு படங்களில் நடித்து வருகிறார் விஜய் ஆண்டனி பாலா இயக்கத்தில் ஜோதிகா ஜிவி பிரகாஷ் இவானா நடித்து வெளியான படம் நாட்டியார் என்ற பெயரில் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் வெளியாகிறது இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன தினம் ஒரு துளி பொது அறிவு புவியல் நித்தம் ஒரு முத்து சமையல் சமையல் இதுபோல் பல நிகழ்ச்சிகளை செல்மடுக்க டபிள்யூ டபிள்யூ நன்றி வணக்கம்